ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கிற தலைப்பிலே இந்த மகாலயபக்ஷத்தில் நாம் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான மகாலயசிர்த்தம் விஷயமாக பார்த்துன்னு வரோம் இந்த மகாலயசிராதத்திலே யாரை யாரையெல்லாம் பூஜிக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பொதுவாகவே நாம் பித்தர்களை உத்தேசித்து எந்த ஒரு ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ இது செய்தாலும் அது நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு போகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் ஸ்ராத்தம் முடிகிற பொழுதும் கடைசியில் பிண்ட பிரதானமான பிறகு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் அங்கே ஷமீபத்திரப்பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே உத்தரேத்து சப்த கோத்திராணாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் ஸ்ராத்தத்தில் இந்த ஸ்லோகத்திற்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய பித்துக்களை உத்தேசித்து கயா கஷேத்திரத்திலேயோ அல்லது கஜா க்ஷேத்திரத்துக்கு சமமாக உள்ள இடத்துலையோ ஒரு வன்னி எல்ல அளவு ஒரு பிண்டத்தை வச்சுட்டால் மந்திரம் சொல்லி வச்சுட்டால் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அது போய் சேர்றது நூற்றி ஓரு தலைமுறை இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதை நாம் வருஷா வருஷம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஸ்ராத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் அங்கேயே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம்னா நாம் செய்த ஸ்ராத்தத்தில் இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்குது ஸ்ராத்திலே பிரதானம்னு மூணு இருக்குது அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்டப்பிரதானம் இது மூன்றும் பிரதானம் இவை மூன்றிலையும் தான் நம்முடைய தயார் வர்க்கத்தையோ தகப்பனார் வர்க்கத்தையோ பூஜிக்கிறோம் இது இல்லாமல் நிறைய அங்கங்கள் பண்ணுறோம் ஸ்ராத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோமானால் ஹோமமான பிறகு அண்ணா அபிமர்சனம்னு ஒன்று பண்ணுறோம் பிறகு தத்தம் பண்ணுறோம் போஜனமான பிறகு விக்கிரம்னு ஒன்று பண்ணுறோம் வாயச பிண்டம்னு ஒன்று பண்ணுறோம் இப்படி நிறையா பித்தக்களை உத்தேசித்து செய்கிறோம் அவைகளெல்லாம் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அது போய் சேர்றது யார் அந்த ஏழு கோத்திரக்காரர்கள் அப்படின்னா தன் கோத்திரம் தன் மனைவி கோத்திரம் அத்தை கோத்திரம் தாய்மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பொண்ணு கோத்திரம் நாட்டுப்பெண் கோத்திரம் இப்படி இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் போய் சேர்றது நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இப்படி பொதுவாக சொல்லப்பட்டாலும் இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த மகாலய ஸ்ராத்தத்தில் இவர்கள் அத்தனை பேரையும் நாம் தனித்தனியாகவே வர்ணம் பண்ணி பண்ணுறோம் இவர்களுக்குத்தான் காரணிக பிதருக்கள் அப்படின்னு பெயர் நம் தாயார் வர்க்கம் தகப்பனார் வர்க்கம் தாயார் வழி மாதாமக வர்க்கம் இவைகள் இல்லாமல் பாக்கி அத்தனை பேருக்கும் காரோணிக்கார் காரணிக்கர்கள் அப்படின்னு பெயர் நாம் இந்த நாம் செய்யக்கூடிய இந்த மகாலய சிரத்தத்தில் யாரை யாரையெல்லாம் வரை வரைக்கணும் அப்படின்னா दिव पिता ततो, माता सपत्नी जननी तथा मता सपत्नी पितृव्या भ्रातरसुता पितृश्वसा मतुला तगिन्य जामय भगिनी दुहिता भार् श शशुरा भाकस्नुषा सलकुराचार्य स्वामी सख्याद क्रे போஜா மகாலேஸ்ராத்தே ஏதே காரணிக்காஹயா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது விஸ்வே தேவர் தகப்பனார் வர்க்கம் தாயார் வர்க்கம் சபத்னி மாதா சபத்னி மாதான்னா தகப்பனார் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார்னா அந்த இன்னொரு தாயாருக்கு சபத்னி மாதான்னு பெயர் அப்படி சபத்னி மாதா பத்னிகளோடு சேர்ந்து மாதா மகர்கள் தாயார் வழி மாதாமகர்கள் பித்ருவியன் அதாவது தகப்பனாரோடு கூட பிறந்தவர்கள் சித்தப்பா சகோதரர்கள் தன் புத்திரர்கள் பித்ருபகினி அப்படின்னா தகப்பனாருக்கு கூட பிறந்த சகோதரி அத்தை தாய்மாமா தாயாரோடு கூட பிறந்த சகோதரிகள் தாயார் வழி பெரியம்மா சித்தி இவா ஜாமையஹா ஜாமீனா வளர்ப்பு தாயார் தாத்ரின்னு பெயர் பிறகு சகோதரிகள் தன் பெண் பாரியை மனைவி மாமனார் பாவுகன் பாவுகன்னா சகோதரியனுடைய ஆத்துக்காரர் நாட்டுப்பெண் மச்சினன் குரு ஆச்சாரியன் स्वामी சுவாமின்னா நம் வாழ்க்கைக்கு துணை புரிந்தவர்கள் சகா தோழன் இவர்களுக்கெல்லாம் காரணிக்கர்கள்னு பெயர் இவர்கள் அத்தனை பேரையும் நாம் வரித்து பண்ண வேண்டியது இந்த மகாலய சிரத்தத்தில் மிகவும் முக்கியம் ஆகினாலே நாம் தனித்தனியாக வரித்து இவர்களை பூஜிக்கணும் அஞ்சு பிராமணர்களை அல்லது ஆறு பிராமணர்களை வச்சு பண்ணணும் மகாலய ஸ்ரத்தம் விஸ்வேதேவருக்குன்னு ஒருத்தர் பிதவர்க்கத்திற்குன்னு ஒருத்தர் மாத வர்க்கத்துக்கு ஒருத்தர் சபத்னி மாதா இளைய தாயார் இருந்தால் அவர்களுக்கு தனியாக ஒருத்தர் மாதாமகருக்கு ஒருத்தர் காரணிகர்களுக்கு ஒருத்தர் இப்படி வச்சுட்டு நாம் இந்த மகாலய ஸ்ர்த்தத்தை பண்ணணும் இவர்கள் அத்தனை பேருக்கும் பாகம் போய் சேர்றது மகாலய ஸ்ராத்திலே இந்த மகாலய ஸ்ராத்தத்தில் மகாலய பட்சத்தில் அல்லது புரட்டாசி மாசத்திலேயே நாம் தாயார் தகப்பனார்களுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் வந்ததானால் ஸ்ராத்தம் ஆன பிறகு மகாலய ஸ்ராத்தத்தை பண்ணணும் பித்தோர் நத்தன்மாசி மகாலயம் பித்ரோஸ்ராத்தந்து நிர்வர்த்தியா பஷாத் குரியான் மகாலயம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தாயார் தகப்பனாருடைய ஸ்ராத்தம் வந்தால் முதல்ல அந்த ஸ்ராத்தத்தை தான் செய்யணும் அதற்கு பிறகு மகாலேய ஸ்ராத்தத்தை பண்ணணும் தகப்பனார் தாயார் தகப்பனார் ஸ்ராத்தத்துக்கு முன்னாடி மகாலய ஸ்ராத்தத்தை பண்ணப்படாது அப்படி செய்தால் அது செய்யாத மாதிரி தான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இத்தனை பேர்களை உத்தேசித்து நாம் இந்த மகாலய ஸ்ர்த்தத்தை பண்ணுறோம் எதற்காக பேரை உத்தேசித்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அடுத்த பார்ப்போம்